சமாதானத்தை தருகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கவலை இல்லாத மனிதன் இந்த உலகில் இருக்க முடியாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தேவைகளுக்காக கவலைப்படுகிறான் கவலைகள் வருவது இயற்கைதான் ஆனாலும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதால் மனிதனின் இருதயம் பலவீனப்படுமே அன்றி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றும் வருகிறதில்லை ஆகையால் கவலைகள் வரும்போது அவற்றிலிருந்து விடுதலையாகும் வழி என்ன என்பதை பரிசுத்த வேதத்தில் இருக்கும் ரகசியத்தை வெளிப்படுத்தி தன் வாழ்க்கையின் அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் புதியவரும் அப்போஸ்தலருமான எஸ் அவர்கள் சமாதானத்தை தருகிற ஏசு கிறிஸ்துதாமே உங்களுக்கும் கவலைகளிலிருந்து இந்த செய்தியின் மூலமாக விடுதலையாகும் வழியை காண்பித்து சமாதானத்தை தருவாராக ஆமேலையா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆய்ந்த வருஷத்தின் நாளிலும் தேவனுடைய திருச்சபையாக சேர்ந்த கத்தரை ஆராதிக்க தேவன் நல்ல கருமைக்காக ஆண்டவரை நான் சோதரைகிறேன் இலையிலோயா இலையிலோயா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி தூபங்காட்டி இப்படி கத்தரை மகிமைப்படுத்தினார்கள் நமது மத்தியிலையும் ஒரு தூபம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன் அலையிலா அலையலையா உதவியின் கலையாகி நம்முடைய சூத்திர பலி தேவனுக்கு உகந்த பலியாக தூபமாக அவருடைய சமுதல் எட்டிக்கொண்டிருக்கிறது அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அலையிலுவையா அலையிலா நம்முடைய ஆராதனை பலிகளை ஆண்டவர் நுகர்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவமாக அலையலையா இந்த நாளிலோ தேவனாக கற்று மத்திய அருள்கின்ற தெய்வீக வார்த்தைகளை கேட்டு நாம கருத்துக்குள் மீண்டும் நமக்கு உதவி செய்வாராக உலகத்தில் பிறப்பிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே அதாவது ஏழைகளோ பணக்காரர்களோ எந்நிலையில் இருக்கிறவர்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கவலை என்ற ஒன்று ஆட்கொண்டிருக்கிறது நாம் காணுகிறோம் இருக்கிறவர்களுக்கும் கவலை இல்லாதவர்களுக்கும் கவலை என்ற ஒன்றை சத்து கொண்டு நாம் காணுகின்றோம் அருமையான தேவண்ட பிள்ளைகளை மனிதன் கவலைப்படுகின்ற அதாவது இருக்கிறார் வார்த்தை கவனித்து இருக்கும் போது பாடுகள் நெருக்கங்கள் பின்புங்கள் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறது பாடுபட்டார் எல்லா துன்பங்கள் அவருக்கு இருந்தது ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை என்று நாம் காணுகின்றோம் அப்படியே பக்தர்களுடைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நடத்துகிறபடியே சோதனை மீண்டும் கத்துட வார்த்தையை கவனிப்போம் ஒன்று பேத புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவது வாக்கியம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் விசாரிக்க நமக்கு ஆறுதல் இருந்தாலும் நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே என்கிற தியக்கம் ஏற்க நமக்குள்ளே உண்டாகிக் நமக்கு ஒருவர் உண்டு என்ன செய்வார் விசாரிக்கிற தேவர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை என்கிறதை நாம் இங்கே அவர் மறைவாயிருக்கிறார் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை எல்லாவற்றிலும் ஒருவர் இருக்கிறார் என்று தேவைய சொல்லுகிறது எங்க வைக்கணுமா இறக்கி வைப்பதற்காக வழியில் வைத்திருப்பார் சிலர் நேர்ச்சன சுமை தாங்கி என்று கல்லை நட்டி மேல ஒரு பெரிய கல்லை போட்டு வைத்திருப்பார் காய்ச்சவர்கள் வைத்து திரும்ப தூக்கி சுமந்து கொண்டு போவார்கள் ஆனால் இந்த சுமை அப்படி இல்ல அவரின் சொமை அவரே ஏற்றுக் கொள்கிறார் திரும்பி நம்ம மேல சுமத்துகிறது அந்தவராக விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல நம்முடைய அவர் தாங்குகிறவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர் நம்முடைய வருஷங்கள் பார்த்து நமக்கு விடுதலை அருள்கின்றவர் என்று விரைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்திரம் செலுத்துகின்ற இந்த கவலை என்ன செய்வோம் அதாவது பிரசங்கி நீதிமொழிகளில் சாலமுன் சொல்லும் போது சாலமன் நிவனமாக நாம் நீதிமழந்த வாக்கியை இருக்கும் ஒடுக்கும் ஒ கவலை நிச்சயமா இரு சுங்கி போதான் ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகிறது ஒடுங்கி சுருங்கி போகிறது இதனால் ஹார்ட் அட்டாக் இதுக்கு மருந்தே கிடையாது என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்தொழிவு பிள்ளைகளை சாத்தானுடைய தந்திரம் மனிதர்களுக்கு இப்படிப்பட்டதான கவலைகளை கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் இல்லாமல் ஆக்கி இருக்கும்போது வருகிறது உண்டாவதாக கவலைப்படுகிறது மனிதன் எதையும் அடைகிறது நிலையிலே அவன் தாழ்வடைந்து போகிறான் என்று நாம் காணுகின்றோம் அதாவது நாங்கள் ஒரு தடவை செல்லங்கா சொல்லும் கப்பல் சென்றோம் ராமேஸ்வரத்திலிருந்து கப்பல் போனோம் கடைசி கப்பல் அதுதான் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல சுனாமி புயல்கள் எழும்புகிறது வழக்கமாக வர சுவாசம் இருக்கிற அந்த நவம்பர் டிசம்பர்ல கப்பல் பாட்டி விடுவார்கள் அப்படி இருக்கும்போது கடைசி கப்பல் ஒரு கப்பல் போகிறது ரெண்டு கப்பலுக்கு ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு தாயும் சேர்ந்தவர்களும் கப்பலில் ஏறிவிட்டார்கள் கப்பல் புறப்பட்டு விட்டனர் சின்ன பிள்ளை வந்து உறவினர்களுடன் நின்று போய்விட்டது அது அம்மா அம்மா அம்மா என்று அழுகிறது அழுகிறதுக்குள்ள இழந்தது பிள்ளைக்கு எதுவும் ஆயிவிடும் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை இருந்தது கவலைப்பட்டு அழுகிறது அம்மா நம்ம விட்டுவிட்டு போய்விட்டார்களே என்று சொல்லி அப்ப இருந்தவர்கள் யார் சொன்னார்கள் அறிவிக்கப்பட்டது மறுபடியும் இந்த கப்பல் இன்னொரு தொடர்பு வரும் வந்து இருக்கிற எல்லாரும் சேர்த்து விடும் என்று செய்தி அறிவிக்கப்பட்டு அந்த பிள்ளைக்கு ஆறுதலு சொல்லி சொல்லி சொல்லி அப்புறம் அடுத்த கப்பல் நாங்களும் இரண்டாவது கப்பல் சென்றோம் அந்த கப்பல் மீது இருக்கிற எல்லாருமே அக்கறை சேர்ந்தோம் காணுகின்றோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரோகத்தில் நம்முடைய சீடர்களோடு வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார் ஆண்டவர் பெரும்போது அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார் அவளுக்கு அநேக மரியாதைகளும் மதிப்புகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டு போக வேலை வந்தது அருமையா இருந்தவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்தவர் நமக்கு புகழ்ச்சி வாங்கி தந்தவர் ஐயோ போகிறார்கள் பாருங்கள் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வாக்கியத்தை நான் ஒரு வாசிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பேன் உங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாய் ஹலோ நான் போய்விட்டேன்னு சமாதானத்தை வைத்து போகிறேன் நான் போகிறேன் என்னுடைய சமாதானத்தை இங்கே வைத்து போகிறேன் அருமையான தேடிப்படையில் அடிக்கடி சொல்கிறது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற்கு அநேக பிரசுத்தான்களை நான் பார்க்கின்றோம் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள் அநேக மரணத்தை சந்தித்து வரலோகத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஒளிய அவர்களுக்கு கொடுக்க கிருமைகள் எல்லாம் இங்கேதான் இருக்கிறது இல்லையா இல்லையா அவர்களுடைய அவர்கள் நற்கிரிகள் தேவனுக்காக தியாகம் பண்ணி நற்கரிகளை செய்துவிட்டு அவர்களுக்கு வரிசை பெறுவதற்கு போய்விட்டார்கள் ஆனால் மேற்கொண்டு அடுத்து இருக்கிறவர்களுக்கு வேண்டிய கருமைகளை அவர்கள் விட்டுவிட்டு தான் போயிருக்கிறார் இந்த லோகத்துக்கு சமாதான பிரபுவாக சமாதானத்தை அருளும்படியாக சமாதானம் இல்லாத மனிதர்களுக்கு கவலையோடு பாரத்தோடு சொக்கத்தோடு பாரத்தில் அமைந்திருக்கிறவர்களை ரட்சித்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் அவர் எங்கேயே சென்றாரோ அங்கெல்லாம் சமாதான நோய் படிகளுக்கு விடுதலை மருத்துவரை எழுப்புகிறார் பரப்பல அற்புதங்களை செய்தார் என்று சொ அருமையான கட்டுப்பிள்ளைகளை நாம் ஒரு பேரன்பத்தை பெற்றிருக்கிறோம் மாறிவிட்டோம் இம்மைக்குரிய காரியம் அதிகம் கவலைப்படக்கூடாது என்று உலகத்தாரை போல ஆகிவிடுவோம் இருக்கும் போது அந்த பிள்ளைகள் கவலைப்பட மாட்டார்கள் அதே விடமாக ஆண்டவர் நம்முடைய இருக்க அவர் எல்லாவற்றையும் கவனிப்போம் என்று நமக்கு வாக்கு இருக்கும் போது கவலைப்பட்டோம் என்றால் ஆண்டவர் நம்பிக்கை இழக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்று நாம் அறியலாம் அருமையான கட்சி ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் உங்களுக்கு நீங்கள் சுமக்காதீர்கள் அவர் உங்களை விசாரித்து உங்களை காக்கின்ற தேவன் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால நான் சொல்றேன் உலகத்தில் இருக்க வரைக்கும் மனிதனுக்கு பயம் கவலை இப்படிப்பட்டவர்கள் மனிதனை வந்து அணுகிறது உண்டு என்று நாம் காணுகின்றோம் இவைகளின் மத்தியில நம்முடைய அறிவு எப்படி இருக்க வேண்டுமா நான் கத்துடைய பிள்ளை என்கிற இந்த மெய் அறிவு நமக்கு இருக்கும் போதுதான் நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கும் போது இவைகள் ஒன்று என்னை மேற்கொள்ளாது எல்லாவற்றையும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற இரண்டாவது நான் பார்க்கும் போது பிலிப்பியர் அதிகாரம் ஆறும் ஏழும் பசுரங்களை நான் வாசிக்கின்ற வேலையில இங்கே அப்போ பவுல் பிலிப்பியருக்கு நிரம்பெழுது கவலை வரும்போது என்ன செய்ய வேண்டுமா ஜெமிக்க வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறது வாசகம் கவலைப்படாமல் ஒன்று எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களையும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானங்களையும் உங்கள் சிந்தனைகளை கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும் கவலை சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலாலும் விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் உலக பிரகாரமானது முடியாது என்று சொல்லுவார் நமது ஆண்டவர் என்ன சொல்றது என்றால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் எங்க எனக்கு சொல்லுங்கள் என வேண்டத செய்யுங்கள் ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய கதலைகள் நீங்கி போய்விடும் பக்தருடைய அனுபவம் அதுதான் என்று அடியுடைய நிலைமை அதுதான் எனக்கு தகுதிக்கு மிஞ்சிய சூழ்நிலைகள் வரும்போது போய் ஜபம் பண்ணிவிட்டால் ஜபம் பண்ணி முடித்தோடன எங்க போனது என்றே தெரியாது மனதை விட்டு எடுத்து போடுகின்றார் அந்த பிரச்சனை தீர்ந்துதான் தீரலையோ நம்முடைய நீங்கி போய்விடுகின்றது அவர் அதை ஏற்றுக் கொள்ளுகின்றார் என்று சாதாரண பிரச்சனை பெரிய பாரமாக வந்து எத்தனை பேர் ஒரு செய்தியை கேட்டவுடனே அப்படி ஏக்கம் அடைந்து இறந்து போய்விடுகின்ற உடனே அந்த நேரத்திலே முடிச்சு தகுதிக்கு பேப்பர்ல பார்க்கிற இந்த அரசியல் ரீதிகள் என்ன ஜெவம் பண்ணுவதற்காக ரெண்டு காரியங்களை நான் நைட்ல பேச பார்ப்பேன் அப்ப இதெல்லாம் தெரிய வரும் கடன் பிரச்சினையினால வீடங்க எல்லோரும் சூசைட் பண்ணிவிட்டார்கள் பெரிய பெரிய ஆட்கள் கடன் நிமித்தமாக பிள்ளை குட்டிகளோடு சேர்ந்து மாண்டுபோனார்கள் என்ற செய்தி வருகிற இதெல்லாம் கவலை வந்து அமிழ்த்துகிறது அந்த கவலை இறக்கி வைக்க பிரச்சனைகளை சொல்வதற்கு இடம் மாண்டு போகிறார்கள் ஆண்ட சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்த வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவருக்கு நான் சோத்திரம் சொல்கிறேன் எல்லா புத்திக்கும் தேவன் மேரான தேவ சமாதானம் அப்படிப்பட்ட தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கின்றார் அவர்களுக்கு உறவினராக அல்ல அவர் நமக்கு வேறொருவராக இல்ல நம்முடைய சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னார் நான் உங்களை வேலைக்காரன் அழைக்காமல் அலையுயா எவ்வளவு பாருங்க நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கின்றார் அலையலுயா பிள்ளைகள் தமிழக பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கப்படுகிறார் நமக்கு வருகிற எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் சரி தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் வீட்டில் அவங்களுக்கு அதிகரிக்க ஒழிய அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில நம்ம குத்துகிறதாகவும் இருக்கும் வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள் ஐயோ இப்படி பேட்டீங்களா அப்படித்தான் சொல்லுவார் நமது ஆண்டவர் அப்படி இல்ல மகனே மகளே கவலைப்படாத நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் தீர்த்து தர எனக்கு முடியும் தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று இறைவாக்கு சொல்லுகின்றது ராஜஸ்தானத்தில் தள்ளி போடுகின்றேன் என்று சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு மிகவும் துக்கத்தை உண்டாக்கிட்டு பாருங்க முதலாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் கத்து சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலி மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்தள்ள நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா பத்ரேகமின் ஈசா என்னிடத்திற்கு நீ அனுப்புவேன் அவன் குமார ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அண்டவராகி தேவன் இந்த சாமு என்ன சொன்னார் எந்த மக்கள் துக்கத்தோடு கவலையோடு இருப்பாய் அனைப்படியால் எழம்பி அடுத்து செய்ய வேண்டிய கிரியகளை செய் என்று சொன்னார் செய் ஒருவனை அபிஷேகித்து அதிகாரியவை காண்கின்றோம் அருமையான தீர்க்கர்களாயிருந்தாலும் கவலை நெருங்குகிற நேரத்தில் கர்த்தர் என்று சொல்லுகிறார் கர்த்தர் என்று சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறத கேட்டு அவன் செய்ய வேண்டும் நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கற்றுடைய கட்டளை பெற்றோம் மொரீசஸில் இருக்கிறவர் எங்களுக்கு தெரியாது வெளிப்படுத்தல் மூலமாக நாங்கள் தொடர்பு எடுத்துக்கொண்டோம் போன் வசதி எப்படி கிடையாது இல்ல இப்படி இருக்கின்ற நேரத்தில் ஆண்டு நாளை நியமித்து விட்டார் திங்கட்கிழமை காலை இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னார் அப்போ மிகவும் கவலை பாறை வந்து ஆரம்பித்தது அதாவது இந்த ஊர் நாட்டுக்குள்ள கால்நடையாக நடந்த உழைப்பை செய்தோம் இப்பொழுது இன்னொரு கையில பத்து பைசா கிடையாது ஒரு நாளைக்கு பத்து நியாய பைசா கிடைக்கிறது அறிவு அந்த எங்க இருக்கிறது எப்படி போகிறது தெரியாது கடித தொடர்பு மாத்திரம் இருக்க சபைக்கு வந்து கொண்டு இப்படி இருக்கும்போது நாங்கள் திங்கட்கிழமை சனிக்கிழமை மாலை காலையில போய் கிணற்றில் குளித்து விட்டு இந்த சாரி பார்த்து ஒரு விறகு பொறுக்க போனாலும் அந்த மாதிரி நாங்கள் வருகிற கிடைக்கிற விறகுகளை புறக்கி இந்த மின் இதா கொண்டு வரது பழக்கம் அப்படி கொண்டு வந்து வைத்து விட்டு நார் கட்டில் ஒன்று கிடைக்க பக்கத்துல இருந்து ஜபம் பண்ணிக்கிட்டு நான் வந்து வெளியே அந்த கொஞ்சம் பெருக்கி என்று வெளியே வாரியில் எடுத்துக்கொண்டு சென்றேன் மிகவும் கவலை எப்படி கடவுளுடைய வார்த்தை இதுவரைக்கு மீறவில்லை இதை எப்படி நாம் நிறைவேற்றி முடிப்பது என்ற இந்த பாரத்தினால பாசு அப்படியே போய் கட்டல் பகுதியில் உட்கார்ந்து நான் வெளியே வெளியே சென்ற போது கதவை திறந்ததும் சரகடிக்கிற ஒரு சத்தம் கேட்டது இவர் காகம் புறப்பட்டு உள்ளே வந்தது வெளியே வெயிட் பண்ணி காத்தே இருந்திருக்கிறது பெரிய வடையை வாயில் வைத்து அப்படி நாலு நாள் மூணு நாள் சாப்பிடாம கிடக்கிற நாட்கள் இருக்கிற இருந்து ஒளி சிற ஒரு பெரிய வடையை வாயில் வைத்திருக்கிறது அதை கொண்டு வந்து அந்த கட்டில வைத்து பழையபடியே வந்த வழியே அப்ப அவங்க சரகடி சத்தம் முடிச்சு பார்க்க அந்த வடையை கொண்டு முன்னாலே வைத்திருக்கிறது ஆச்சரியமா இருந்தது எடுத்து வார்த்தால் அப்பதான் போடப்பட்டது அதை எடுத்தவுடனே போதனை கொடுத்தார் தேவன் என்று உங்களோடு கவலைப்பட வேண்டாம் உள்நாட்டிலே ஊழிச வைத்த நான் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வேன் வழிகளை நான் தரப்பேன் எலியாவுக்கு அதாவது கேரி தாற்றங்கரைகளை உட்கார வைத்து காசுகளை கொடுத்தார் சாரிமா அந்த கேரிச்சாட்ல தண்ணீர் வச்சுனவுடனே அவரு சாரிமா தூர் விட்டு அனுப்பினார் அந்த விதவையின் மூலம் போசிக்கப்பட்டார் ஆங்காங்கு ஆங்கு அங்கு ஏற்பாடு அறுபடினால நான் அவைகளை செய்வேன் என்று கத்திர போதித்தார் அந்த வேலையை நிறைவேற்றி முடிக்கவும் கருத்து உதவி செய்தார் அப்படி அருமையானவர்களே இந்த சாமு இந்த செய்தியை கேட்டவுடனே மிகவும் துக்கப்பட்டார் ஐயோ விஸ்வராஜ்யங்களுக்குரிய ராஜா அவனை தள்ளிப்படும் முடிக்கத்தை சொல்லிவிட்டாரே என்று கவலைப்படாதேன் ஆலோசனை தருவார் அப்படியே வீட்டிற்கு சாமுகளை அனுப்பும் போது சாமுகள் பயந்தார் கலங்கினார் கவலைப்பட்டார் இது ராஜாவுக்கு சவுலுக்கு தெரிய வந்தாலுமே கொண்டு போடுவானே அவருக்கு தேவரன் ஆலோசனை கொடுத்தார் ஆண்டவரிடத்தில் கேட்டார் ஆண்டவர கொண்டு போடுவாரே என்று சொல்லி அது ஒரு ஜப்பந்தானே அவர் ஆண்டவரிடத்தில் பாவங்களை அவர் மேலே வைத்தார் அவரிடத்தில் அதை தெரியப்படுத்தினார் இதை எப்படி நிறைவேற்றுவது என்று ஆண்டவர் சொன்னார் ஒரு கண்டுக்குட்டியை பிடித்துக்கொள் பலிசனத்தை போகிறத போ போக அங்கே ஈசாயி வீட்டில் இந்த காரியத்தை நடப்பித்து என்று சொன்னார் ஜம்ன வேண்டும் நிவர்த்தறுவதற்கு இந்த காரியத்தை சரி பண்ணுவதற்கு கத்தனை தகுந்த ஆலோசனை தருவார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ராஜா என்று கவலைப்படாது நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படி நான் செல் என்று கத்தன் அனுப்பினார் அப்படியே சென்று அபிஷேகித்தார் அருமையான வாழ்க்கையிலேயும் நமக்கு ஏவாத காரியங்களை கத்தர் சொல்லும் போது நமக்கு பயத்தின் திகழை அது கொண்டு வருகிறதாக இருக்கும் அந்த நேரத்துல நாம் செய்ய வேண்டிய காரியம் பண்ண வேண்டும் சோத்திரத்தோடு கூடிய வேண்டுதலினால் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்பொழுது மறைபோல் வருகிற சோழ்ந்து வருகிற கார் மேகம் நம்மை விட்டு நீங்கி போய்விடும் கர்ச்சுரிய இருந்த புகலிடம் கேதுமானது ராஜ புலமை என்கிற ஒரு மோசமான வியாதி அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது இந்த வியாதியில் மறுக்கும் இப்போ வீட்டுக்காரர்களை ஒழுங்கு விடுத்துவிடு என்று செய்தி வந்தது என்று சத்தம் போட்டாரா ஜம் பண்ணினார் மதரிசி அவினத்தில் வந்து அவரை நோக்கி நீர் வீட்டுக்காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அப்போது எஸ் ஏக்கியா தன் முகத்தை சோர்புறமாக முகத்தை சோழ்வரமாக திருப்பி கர்த்தரை நோக்கி ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து அது பார்வைக்கு நலமானே செய்தேன் என்பதை நினைத்திருக்கும் என்று விண்ணப்பம் பண்ணி என்று விண்ணப்பம் பண்ணி என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதா அழுதா அப்பொழுது என்னவென்றால் பதினைந்து வருஷம் கூட்டுவேன் மய்மை உண்டாவதாக இருந்து செய்தி ஒன்றாகிவிட்டது என்று கருத்தன் சொல்லிவிட்டார் பாரம் பாரம்? அந்த திரும்பி என்று ஜம் ஆரம்பித்தார் வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பி போய் கொண்டிருக்கின்றார் பாதி மற்றும் அவர் போயிருக்கிறார் மா செய்தி உண்டாயிடுக்கு அவ்வளவு வல்லமை நம்முடைய விண்ணப்பத்திற்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கிறது ஆண்டு சொன்ன வார்த்தையை இவருடைய மன்றாற்றி இவருடைய அழுகை ஜபம் ஆண்டு கேட்டு மறுபடிய சாயனுப்பினார் இன்னும் பதினைந்து வருடம் நான் கூட கொடுக்கிறேன் செய்தது என்று நாம் காணுகின்றோம் அருமையானவர்களே என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நெருக்கடிகள் வியாதி பிணிகள் துன்பங்கள் கடன் பிரச்சனைகள் ஏதாவது வந்தாலும் சரி ஜபம் பண்ண வேண்டும் ஜம் பண்ணும் போது போகின்றாக்குபத்திற்கு வல்லம இருக்கின்றது வைத்துவிடுங்கள் என்று சொல்லி திருமாவுக்கு சொல்லுகின்றது சவுலுக்கு தெரிந்தால் என்னை கொண்டு விடுவானு அவன் ராஜா இல்லவா இன்னொரு ராஜாவை ஏற்படுத்த போனால் அவன் கையில உரையில வாழ் கடக்கல வீசிடுவான் உடனே சொல்லிவிட்டு நீ போகிற பல செலுத்த போகிறது நடத்தி ஜபத்தில் உண்டு நாங்கள் இவைகளை ஏராளமாக அனுபவித்திருக்கிறோம் என்னென்ன பிரகாரம் என்னென்ன பிரகாரம் இதை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர் இருக்கிறார் நம்முடைய ஊழியக்காரர் ஒருவருக்கு ஊழியக்காரர் அல்ல அவர் அப்பொழுதுதான் கன்வெர்ட் ஆகி கிறிஸ்துகள் காலில் முற்றுகை ரெண்டு காலம் அழுகி போய் கிருஷ்ணரோக மாறி ஆகிவிட்டது அப்பொழுது அவருடைய சகோதரர் நம்முடைய சபையை கேள்விப்பட்டு இங்க ஒப்படைத்தார் ஏன்னா ஜபம் பண்ணினோம் என்ற நாங்களும் இடத்தில் வேண்டி கொள்ளுகிறோம் நாங்கள் ஊழியும் ரொம்ப நெருக்கடியான நேரம் ஜபம் பண்ணினோம் ஆண்டவர் ஒரு பச்சிலையை காண்பித்தார் இதையும் செய்வாரா என்று அநேக ஆதாரங்கள் இருக்கின்றது ஆண்டவராய் யேசு கிறிஸ்து கூட அதாவது குருடைய கண்களை தொட்டு சோமாக்கி இருக்கின்றார் போய் ஆசாரியர்களுக்கும் காண்பீர்கள் என்று சொல்லி இருக்க இப்படி எல்லா பல வகைகளையும் இருக்கிறார் இந்த சகோதரிக்கு கருத்தர் சொன்னால் அந்த பச்சிலையை கொண்டு வந்து அரைத்து அதை அவருக்கு பூசுங்கள் பூசி நல்ல குளிர்ந்தத நீர் குளிக்க காலை கலவை சொல்லுங்கள் சோமாக்கிடுவாங்க அப்படியே கருத்து செய்தார்பம் செய்கிறோம் நம் ஜபம் செய்யும் போது அந்த அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை நமக்கு இல்சா திருசு காலத்தில் திருக்கு தரிசு புத்திரர்கள் பள்ளிக்கூடம் திருக்குதரிசுகளை வளர்த்து விடுகிற அந்த குறைப்பு பெரிய திருக்கதரிசு கைக்குள்ளே அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பசுக்காக அவர்கள் ஆகாரம் தயாரிப்பார்கள் கூளை மாவை கொண்டு வந்து கூழ் கண்டிப்பாக சாப்பிடுவதற்காக கண்டினார்கள் காய்கறி பறிப்பதற்காக மற்ற இளம் ஊழியர்கள் போயிருந்தார்கள் அங்கே போய் கொஞ்சம் பேர் பேக்குமட்டி காய்கறிகளை பறிச்சிட்டு வந்தாங்க அது அந்த கோடை காலத்துல நிறைய காட்சி கிடக்கு காட்டுகள்ல அதை நிறைய கொண்டு வந்து அதை அறுத்து அந்த கூழ்வானில போட்டாங்க போட்டு அவர்களை வைத்து சாப்பிடுவதற்கு முன்னால ஜவனார்கள் சாப்பிடுவதில் ஜெவ மணி தானே சாப்பிடுவார்கள் ஜெவமணுகின்ற நேரத்தில் அங்கேயோ இருக்கிற கிட்ட இருந்து வார்த்தை வந்துட்டு ஐயோ ஆகாரத்தில் விசா இருக்கிறது விசா இருக்கிறது பானையில விஷா என்று ஆபியான் சொன்னார் கண்டுபிடித்து அதுக்குரியது என்று எல்லாவற்றாக ஜம் பண்ணோம் காச்சு விட்டு கவலைப்பட்டார்களா அவடனே ஜபம் பண்ணினார்கள் ஜபம் பண்ணி அதை மாற்றி விட்டார்கள் ஜபம் பண்ணினார்கள் சாப்பிடும் போது ஜபம் போது கருத்து அதுக்குரிய ஆலோசனை அருளினார் அப்படி போல அருமையான கத்திடப்பிள்ளைகளே இந்த நாட்களிலே எல்லாவற்றிற்காகவும் ஜம் செய்ய வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினாலேயா இந்தபண்ணினார் தீர்க்க இந்த அடை செய்து அந்த வியாதியில போடுங்கள் சோமாகிவிடும் என்று சொன்னார் கத்தர் தம்முடைய வல்லமையான ரோகங்களை சோமாக்குகிறார் ஜபம் பண்ணும்போது ஆலோசனை தந்து அதற்கு நமக்கு பரிகாரம் செய்கின்றார் என்று இறைவாக்கு சொல்லுகிறது அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர் பற்பல வகையிலேயும் மக்களை குணப்படுத்துகின்றார் பாறங்களை நீக்குகிறார் யாதினால் உண்டான துக்கங்கள் அதனால் உண்டான கவலை அதனால் உண்டான பார்களை தேவன் எடுத்து போடுகிறார் இதற்கு செய்ய வேண்டிய காரியம் ஜபம் வேண்டும் என்று சொல்கிறது நீண்ட காலமாக ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தது என்று நாம் காணுகிறோம் அவள் கணவன் எத்தனையோ சொல்லி கவலைப்பட்டிருக்கலாம் ஒரு நாள் அவள் தீர்மானம் சொல்ல மாட்டேன் என்ன செய்வ தேவாலயத்தில் போய் ஜபம் பண்ணுவேன் கடவுளிடத்தில் அவர் என்னை விசாரிக்கிற தேவர் விசாரித்து விட்டு விட குறைகளை விசாரித்து அந்த குறை நிறைவாக்குகிற தேவர் ஆன அப்படின்னா தேவத்தில் போய் நான் சொல்லுவேன் என்று ஆலயத்தில் போய் சொன்னார் அங்கே போய் ஜபம் பண்ணினார் கருத்து அவர் வெளியே வரும்போது ஏலியின் மூலமாக அவளுக்கு வார்த்தை உண்டாயிட்டு சமாதானத்தோடு போனித்த காரியத்தை ஜபம் செய்ய வேண்டும் என்னுடைய பாறைகளை அவர் மேல் வைத்து விட வேண்டும் அதற்காக நாம் ஜபம் பண்ண வேண்டும் நாம் ஜபிக்கும் போது அந்த காரியத்தை ஆண்டவராய் தேவன் நமக்கு நிவிற்த்தி செய்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இன்று தருகிற வார்த்தை நேரம் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க ஒ ஆயு நாளை குறுக்கி போகப்படும் குறுகி விடும் எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி வாழ்நாளை குறுகி போகப்படும் இன்னைக்கு பாருங்க ஏழைகள் நினைப்பாரு நமக்குத்தான் கஷ்டம் நமக்கு தான் துன்பம் நமக்கு தான் பாரம் என்று எழுகிறார்கள் அவனும் கவலைப்படுகிறான் அவருக்கு ராத்திரி தூக்கமும் இல்லை என்று நாம் காணுகிறோம் அப்படிப்பட்ட நிலையில் எத்தனை பணக்காரர்கள் தவிக்கிறார்கள் நான் மத்தியில சொல்லி இருக்கிறேன் அடிக்கடி ரோட் வேலை செய்கிறேன் கொஞ்சம் மத்தியானம் சாப்பிடுவதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவில் போய் அங்கே தண்ணி வசதெல்லாம் இருக்க தோட்டத்தில் போய் சாப்பிட்டுட்டு வர இப்படியே அவர்கள் ஒரு வாரமாக பார்த்து போகிறார்கள் அந்த காம்பவுண்டுக்குள்ள அந்த வீட்டிலுடைய பெரிய மனிதர் ஜமீன் அவர் பெரிய அப்படியே படுத்திருக்கிறார் அப்ப இவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே போகிறார்கள் நான் பகல் முழு கலந்து இப்படி ரோட்டில் உழைச்சு நல்ல ஆகாரங்கள் கூட இல்லையே கூடைத்தானே சாப்பிடுகின்றோம் இந்த மனிதனை பாரு இப்படியே கடவுள் இப்படி வைத்திருக்கிறாரு இவர் இப்படி செய்துல இவ்வளவு சுகமாக இப்படி இருக்கிறான் நான் இப்படி ஒயிலிருந்து பாடுபடுகிறோமே கடவுள் இப்படி மனிதர்களை படைத்திருக்கிறாரா என்று பேச்சு கொண்டு அவர் காதல கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு நாளும் கேட்டு ஒரு வாரமாக கேட்டுட்டார் கேட்டு ஒரு நாள் அவர்களா போகும்போது கையை இப்படி கைத்தட்டு கூப்பிட்டார் சாப்பிட்டு எல்லாரும் வந்துட்டு போங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாயிட்டு என்ன பண்ண போகிறாருனால இங்கே உரமாட்டாரோ சாப்பிட உள்ள வரக்கூடாதுன்னு சொல்ல போகிறாரோ என்று எண்ணினார் அவர் இங்கே வந்து எல்லாரும் உள்ளே போனேன் போன உடனே அவர் இதெல்லாம் காட்டினார் என்னுடைய வீட்டில் என்னெல்லாம் இருங்க பாருங்க எல்லா வசதியும் இருக்கு எல்லாம் இருக்குது ஆனால் நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது எனக்கு ராத்திரி தூக்கம் இல்லை ராகுபோது இப்படி தான் இருக்கிறேன் நீங்க அப்படி இல்லை கூளை குடிச்சாலும் போய் ரோட்ல ஒரு மரத்தடியில மம்பட்டி தலைக்க வைத்து தூங்கிட்டீங்கன்னா தூங்கிடுங்க பரவதுமே உங்களுக்கு வந்துடும் நீங்க அப்படி அவ்வளவு இன்பமா எனக்கு இரவும் தூக்கம் இல்ல பகலிலும் தூக்கம் இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்து பார்த்து ஏங்குகிறேன் கவலைப்படுகிறேன் எனக்கு சாப்பிட முடியலையே என்ன கவலைப்படுகிற எனக்குள்ள கவலை உங்களுக்கு இல்லை நீங்கள் தான் என்று சொல்லி ஆசீர்வை போங்கப்பா நீங்க நல்லவாங்க உங்களுக்கு கொடுத்து வச்சது கடவுள் உங்களை தான் நல்லா படத்தில் இருக்கிற என்று சொல்லி அறிவிப்பார் அருமையான கத்துடை பிள்ளைகள் ஒரு மனிதனுக்கு இருக்கிறதினால சந்தோஷம் இல்லை இல்லாமனாலும் இல்லை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி இறைவனால் உண்டாகிறது இன்று கர்த்தனை பிள்ளைகளாகி நமக்கு கர்த்த சொல்கிற வார்த்தை கவலைப்படாதீர்கள் பக்கத்து விட்டு பார்த்து கவலைப்படாதீர்கள் பார்த்து இவர்களை பார்த்து கவலைப்படாதீர்கள் அப்படி கூட சிலர் சொல்லிவிடுவார்கள் கடவுளை தேடா கூட நல்லா தான் இருக்கிறான் கடவுள் என்ன என்று சொல்லுகிறதாலோ இல்லையா அவர்களே நமக்கு ஒருவர் விசாரிக்கிறவராக அவர் இருக்கிறார் ஆன அப்படி நான் அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இறைவாக்கு சொல்கிறதற்காக ஆனவரை நான் சொத்துகிறேன் தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அழகிலுயா கவலைப்படுகிறதுனால ஒன்றும் செய்ய முடியாது இந்த தலையில் இருக்கிற கூட வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது ஒரு மலத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்றுதான் வேற சொல்ல கவலைப்படுகிறதுனால ஒன்றே போகிறது இல்லை என்று மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி வாக்கியத்துல சொல்லும் போது சொல்லியிருக்கிறதை நாம் காணுகின்றோம் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு கூட்டுவான் உடைக்காகவும் கவலைப்படுகிறது இறை வாக்கு சொல்லுகிறது கவலைப்படுகிற ஒருமனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது உணவுக்காக உடைக்காக என்ன பேசுவோம் என்று ஒரு காரியங்களுக்கு குறித்து கவலைப்படாதீர்கள் எல்லாம் என் மேல் வைத்துவிடுங்க என்று அரைவாக்கு சொல்கிறது பரிசு செல் இருக்கும் போது அதாவது கஸ்டமர் கேள்வி கேட்டான் நீங்க போய் மத பிரச்சாரம் பண்ண போகிறீர்களா அவர் பெரிய மதவரி பிடித்தவனாக இருந்திருக்கிறார் தெரிந்து கொண்டோம் மத பிரச்சாரம் பண்ண போகிறீர்களா எங்க நாட்டு பணத்தை போய் சாப்பிட போகிறீர்களா அத்தனை கியூரில் பதில் கொடுத்ததெல்லாம் அத்தனைக்கு பதில் சொல்லி அப்புறம் காலமான உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினார்கள் எங்களை ரிசீவ் பண்ண வந்தவர்கள் அங்கே ஆபீஸ்ல சொல்லி எங்கும் அறிவித்தார்கள் உடனே அவர்களை வெளியே விடுங்கள் என்று வெளியே வந்த போது எங்களுக்கு உதவியாக நாங்கள் லட்டர்ல தொடர்படுத்திருந்த கருணாகரன் என்கிறவர் கேட்டார் வெளியே போனேன் என்ன நடந்தது அவன் அப்படி என்னத்தை பேசுவோம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அவைகளை செய்வார் கவலைப்படாதீர்கள் என்று இறை வாக்கு சொ அவர் மேல்லை நமக்கு திருப்பி என்ற சுமையை நாம் எடுக்க வேண்டாம் அந்த சுமையை அவரே தாங்கிக் கொள்கின்றார் அதுபடி நான் அருமையான கட்டு பிள்ளைகளை இந்த நாட்களை கட்டு வார்த்தை சொல்லுகிறது கவலைப்பட ஆகிய உங்களுக்கு சொல்லுகிறது எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்ற கொஞ்ச பேருக்குதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம் என்று இல்லை ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த வார்த்தை கேட்கின்றபடியே அவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கடவுள் மேலிருக்கிற நம்பிக்கை உண்டென்றால் உங்களுக்கு கவலைகளை நாம் அவர் வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் நாம் ஜபிக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்களே நாம் ஒருவர் வாசிக்கலாம் நம்முடைய பரமபிதா நம்முடைய தகப்பன் அவர் நம்முடைய தேவன் அவர் மேலே நம்முடைய பாலத்தை வைத்து விட வேண்டும் நம்மை யாருந்து நாம் தெரிந்து அதாவது நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொல்கிறார் நாம் ஒரு ஏழை நமக்கு ஆதரவுக்கு யாருமே இல்லை நான் ஒரு தனிப்பட்ட மனிதன் மனுஷி என்று யாரும் எண்ண வேண்டாம் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கின்றோம் அங்க நாங்கினேரிக்கு கிடைக்கு ஒரு சின்ன கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் உள்ள ஒருவர் பாம்பேயில சபையில் இருந்தார் அவருடைய அம்மாவும் தங்காவுக்கு ஏதாவது ஒரு அக்கா ரெண்டு பேரும் அந்த ஊர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்து ஏசு தேட முடியாமல் இருந்தார்கள் அப்போ அவர் வந்து ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்ட கடவுடை பிள்ளைகளாக மாறினார்கள் அந்த ஊர்க்காரங்க எல்லாம் பயமுறுத்தி பார்த்தார்கள் நீ ஒரு குடும்பமாக எங்க இந்த ஊர்ல இருந்து என்ன சாதிப்பார் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் யார் வருவார்கள் அப்படினாரு நான் சத்திரம் மகாத்வி அடக்க முடிவு போடுவோம் அல்லது அவாபத்தனை அடக்க முடிவு போடுவேன் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்ற தைரியத்தை அவர்கள் சொல்லி கலை சுவரையும் பிள்ளையாக ஜீவித்து அடக்கத்துக்கு போயிருக்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் நமக்கு ஒருவர் இருக்கிறார் விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கின்றார் அங்கே ஆயிரம் பதினாயிரமான கோடாறு கோடி தூதர்கள் இருக்கின்றார்கள் மனோசரிட சரி யார் அடக்கம் அது எப்படி என்று நான் சிந்திக்க முடியாத ஆண்டவர் எல்லாருக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார் லாசர்களுடைய சரீரத்தை யார் அடக்க முடினார்கள் அடக்க முடிந்ததாகவே இல்லை ஐஸ்வர்யவானுடைய சரீரத்தை அடக்க முடிந்ததாக இருக்கின்றது லாசருடைய சரீரத்தை அடக்க முடிந்ததாக கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கின்றவர்கள் தேவனிடத்தில் காரிய வேண்டுதல் விண்ணப்பங்கள் எல்லாம் தெரியப்படுத்துகிறவர்களே கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளுகின்றார் தேவன் தாங்கிக் இப்ப வாசிக்கலாம் ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிதா அறிந்திருக்கின்றார் உங்கள் பரமபிதா நமக்கு ஒரு பரமபிதா இருக்கின்றார் அவர் இவைகளெல்லாம் நமக்கு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கின்றார் நாம் யார் தை முதலாவது நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்வது கவலை கலக்கம் என்பது ஒன்று இல்லாமல் போய்விடுகிறதை காணுகிறோம் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் என்கிற இந்த தைரியம் நமக்கு ஏற்படும் நாம் ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகிறோம் ஒரு சம்பவம் தெரிந்தா வருவாங்க இல்லனா நம்ம யார் இந்த ஊர்காலங்க நம்ம என்ன பரிகாசம் பண்ணிவிடுவார்களோ ஆற ரூபாய் முடியல ஒரு அம்மா ரொம்ப மறுநத்திரூப மகன் சபையில ஊடிக்கார பெரிய பாஸ்டர் வள்ளியூருக்கு வந்தாரு பாஸ்டரத்தில் வந்து ஐயா ஒரு கல்லர் தோட்டம் வாங்கணும் ஒரு அம்மா இப்ப உடிகருக்குள்ள இறந்துருவாங்க அவங்களுக்கு அப்ப உடிகருக்குள்ள கல்லர் தோட்டம் எப்படியா வாங்குறது அது பணமும் கிடையாது நமக்கு உடனே புகுதி கிடைச்சிருமா கல்லற பூமி கிடைக்காது அப்ப அவர் என்ன செய்ய ஊருக்காரன் சிரிப்பான ஐயா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து மரணமானால் கல்லறதோட்டத்துக்கு எங்க இடத்துல வருவீங்க உங்களை நாங்கள் பாக்குறோம் என்று சொல்லிக்கொண்டு சபதம் போட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று கவலையோடு கேட்ட உண்மையான காரியம் கூட தான் கேட்டார் பார்த்து சொன்னாங்க நான் ஒன்னு செய்யறேன் அந்த அம்மா சாகாதபடி கல்லற தோட்டம் வாங்குறது வரைக்கும் சாகாதபடி ஜம் அப்படி என்று சொன்னார் அவருக்கு நல்ல ஒரு நல்ல சுவாசத்தில் உள்ள ஆள் தான் இது எப்படி தொண்ட் கிடைாதுன்னு ஜபத்தில் அவருக்கு தெரியும் என்று சொல்லப்பட்டது அவர் போன போய் ராத்திரி போரா தூங்கல நல்ல ஜோம் ராத்திரி போரா ஜே இருக்கிறார் கடவுளே அந்த பின்மாற்ற உலகத்தார்கள் பிடித்து கொடுத்து விடாதிரும் என்று ஜமமணி இருக்கிறார் இப்படி காலம் எழும்பி அங்கே போயிருக்கிறார் அந்த வீட்டுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு எழும்பி அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார் அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு ஆள் பெருக்கிட்டு நீங்கள் அந்த வீட்டு முத்தத்தைலாம் பெருக்கிட்டு இருந்தேன் அப்போ போனோடனே கோயில் பிள்ளை கோயில் பிள்ளை கூப்பிட்டுருக்குறேன் கூப்பிட்ட உடனே என்னையா நீங்கள் யாரம்மா நான் கோயில் பிள்ள அம்மா நீங்கள் ராத்திரி சாக கிடந்தீங்களாம்மா இப்படி எனக்கு ராத்திரியா ஒரு பன்னெண்டு மணிக்கு எனக்கு பழையப்படி நல்லா உயிர் வந்துட்டு நல்லா ஹெல்த்தாகிட்டு பாருங்கள் பெருக்கிறேன் இடம் ஆகிட்டேன் வனுக்கு மையமையிலையா அவருக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்புறம் நாங்கள் இதுக்கிடையில மலேசியா சென்று இருந்தோம் அங்கேயே எங்களுக்கு செய்தி வந்தது இந்த அம்மா ரொம்ப இதாக இருக்காங்க அதனால அவங்க மகன் வந்து கேரியத்துல பாடனாகவும் அங்க பாசத்தா இருக்கிறார் அங்கே கொண்டு வைத்து அங்கேயே அடக்க முடியல கேரியத்தில் கல்ற தோட்டம் என்று அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு சரி கொண்டு வைங்க அப்படி நாங்கள் வந்து அங்க கரெக்டாக அங்கே கேரியத்தில் போய் ஆசிரமத்து பிள்ளைகளை பார்க்க வேண்டும் என்று மலேசியால இருந்து வந்தவரை போன போகும்போது அந்த அம்மா நல்லா கதியா அங்கே இருக்காங்க இது யாருமே கேட்டதால மொட்டையெல்லாம் அடிச்சிரு தலையெல்லாம் மொட்டையடிச்சிருக்காங்க எங்க அம்மா தான் நல்லா இருக்கேன் கல்றதோட்டம் வாங்குறது வரைக்கும் ஒரு சாகவே இல்லை கல்றதோட்டம் வாங்குற வரைக்கும் சாகு இல்ல ரொம்ப காலம் இருந்து அப்புறம் மரணம் அந்த கல்றதோட்டத்தில் அடக்க முடியும் பண்ணப்பட்டார்கள் அருமையான கத்துல ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் குறித்து கவலைப்படாதீர்கள் கவலைப்படாதீர்கள் வருங்காலங்களை குறித்து கவலைப்படாதீர்கள் என்ன செய்வது என்று கவலைப்படாதீர்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் அஞ்சு காலத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று கவலைப்படாதீர்கள் பிள்ளைகள் கவனிக்குமா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கவலைப்படாதீர்கள் பாரத்தை அவள் மேலையிலேயே கடவுளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கின்றோ ஆண்டு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறார் மாமா நீங்க உங்களுடைய அந்த காலத்தில் நாங்க உங்களை கவனிச்சோம் என்ன விசாரிக்கிற ஒருவர் உண்டு என்னை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு அலுவயா என்ன எந்த உறவினர்களும் என்னை கவனிப்பார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை என்னுடைய எதிர்பார்ப்பு அதுவும் அல்லா ஒருவேளை ஆண்டு மரணத்தை காணாம கொண்டு போயிட்டாலும் கொண்டு யாருக்கு தெரியும் தேவனுக்கு மயிமை நான் எப்படினால் நான் இதை எதிர்பார்க்கவில்லை அப்புறம் என்னை வீடு தேடி வந்து ஒருவர் சொன்னார் நீங்க வந்துருங்க நம்ம வீட்டில் அடைய பரவாயில்லையே அவங்களுடைய பேர் உண்டு என்கிற எனக்கு தெரியும் அறுபடியில் இந்த ஆதரவை நான் தேடவில்லை இந்த உலகத்துள்ள இவைகளை ஒன்று நான் எதிர்பார்க்கவில்லை நம்பி இருக்கவில்லை என்கிற வேண்டும்யலா அல நாம் சாதாரணமானவர்கள் அல்ல கன்னியாகுமரிக்கு வடக்க ஒற்றையாளர் சேலத்துக்கு உடித்துக்கு போயிருக்கும் போது கர்த்த பேசினார் நான் கன்னியாகுமரிக்கு வடக்க ஒரு வீட்டுல ஒரு சகோதரி பதினெட்டு வருஷமா உண்மையா இருக்கிறான் அவளுக்கு நீங்க போய் ஜோபம் பண்ணணும் நான் பாய் திறந்து பேச வைப்பேன் என்று சொன்னே போய் நாங்கள் அங்கே ஜோபம் பண்ண ரெண்டு நிமிடத்தில் பேசினார்கள் பேசி குறுகியிருந்த அவர்கள் சில நேரத்திலே பெரிய ஆளாகவும் ஆகிவிட்டார்கள் பக்கத்துல ஒரு மனிதனு பெரிய வசதியுடைய பெரிய மணக்கான மகனுக்கு பைத்தியம் ி விட்டே மகனுக்கும் சோகம் கிடைக்க வேண்டும் என்று வந்தார் அப்ப எங்களுக்கு அந்த ஒன்று சொல்லியிருந்தார் அவன் வந்து அவர்களுக்கு சொல்லி வைத்திருந்தார் இப்படி வந்த சொல்லணும் நான் ஜோகம் சொன்னார் அவன் என்ன ஏற்றுக்கொண்டால் என்னுடைய கற்பனைகளுக்கு உட்பட்டால் நான் கிரிய செய்வ நீங்க ஜபம் பண்ணு இல்லைன்னா ஜோம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருந்தார் அப்போ அவர் அதுக்கு இல்லை அவர் என்ன சொல்றாங்க சோமாயிட்டா என் பையனை நீங்கள் உங்களுக்கு ஒழித்து வச்சுக்கிடுங்க அப்படி ஒழித்து எங்களுக்கு ஆள் நிறையா இருக்குது தேவையில்லை நீங்களது கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கடவுளின் பிள்ளைகள் ஆவீர்களா அப்படி என்றால் நாங்கள் ஜோபம் பண்ணுவோம் அப்ப அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரி பெரிய ஒரு தீமை செய்கிற மனிதன் அதை ஏற்றுக்கொண்ட சொல்லுதான் எதிர்பார்ப்போடு கேட்டார்ந்தோம் இவர் வந்து சோமாகிவிட்டால் நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஏக்கர் பூமியை தந்து பெரிய ஆலையும் கட்டி விடுவேன் என்று சொன்னார் நாங்கள் யாரு தெரியுமா சர்வலோகத்தை படைத்த ஆண்டருடைய பிள்ளைகள் ஆனாலும் இந்த காணப்படும் நூறு ஏக்கர் தானே இருக்கு காணுகின்ற அத்தனை உலகம் முழுவதும் எங்களுடைய தகப்பனுக்குள்ளது பரம தகப்பனுக்குள்ளது இந்த வார்த்தை எங்க எடுத்து சொல்ல என்று சொல்லி அனுப்பித்தருவன் பலி என்றால் மகாராஜா வேலைக்காரர்கள் மகாராஜாவினுடைய பிள்ளைகள் தான் என்ற அறிவை பெற்றிருக்கின்றோம் அப்படினால நம்முடைய வாழ்க்கையில் எது ஏற்பட்டாலுமே என்ன கவலை இல்லை கவலைப்பட வேண்டியது தேவையில்லை என்று கற்று வார்த்தை சொல்கின்றது கவலைப்படாதீர்கள் என்று சொத்த போல் குறைந்து இருக்கிறது இரண்டாம் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாலாவது வாக்கியம் இதோ உங்களுக்கு மூன்றாம் தர வர ஆயத்தமா இருக்கிறேன் உங்களை வருத்தப்படுத்துவதும் இல்லை உங்களுடைய அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகளே அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோரே பொக்கிசங்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிசங்களை சேர்த்து வைக்கின்றவர்கள் பிள்ளைகள் அல்ல பெற்றோர்கள்தான் பிள்ளைகளுக்கு செய்கின்றவர் சொல்லுகிறார் கவலைப்படாது என்று கவலைப்பட வேண்டாம் ஒன்றுக்காக உடைக்காக உணவுக்காக இனி வரக்கூடிய காலத்திற்காக அல்லது இப்படி வரும்போது என்ன பேசுவோம் என்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே பரமபிதாவினால் அரளப்படும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால நான் சோத்தரிக்கிறேன் தேவனுக்கு மய்மை உண்டாவதாக தகப்பனுக்கு ரெண்டு குமார் இருந்தார்கள் இளைய குமாரன் தகப்பனிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு தும்மார்களோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் அழைத்துவிட்டு அழித்து இது கிடையில சாப்பிடுறது ஆகாரம் இல்லாமல் ஒரு அங்க பெரிய யஜமானத்தில் போய் சேர்ந்தான் சேர்ந்து பண்டி மேய்க்கிற வேலையில் ஈடுபட்டான் இந்த பண்டி மேய்க்கிற வேலை செய்து கொண்டிருக்கும் போது பசியை ஆற்றுவதற்கு வழி இல்லாமல் பண்டிகள் தன்கிற தகுட்டை அதுக்கும் அவனுக்கு தடை இவ்வளவுதான் ஒரு மனம் திரும்ப ஏற்பட்டது இவ்வளவு தகப்பனுடைய வீட்டில் எத்தனை கூலிக்காரர்கள் எவ்வளவு சம்பவமாய் சாப்பிடுகின்றார்கள் எவ்வளவு சிறப்பு நானோ இப்படி துன்மார்க்கமாய் அலைந்து இப்படி ஆகிவிட்டேனே என்று புலம்பி தகப்பனை தேடித்தான் போவேன் போய் இவருடைய மகனா இல்ல ஒரு வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுவேன் என்று சொன்னது தகப்பன் அப்படி அல்ல அந்த மகன் போனதிலிருந்து போனபடியே பார்த்துக் கொண்டிருக்கிறான் தகப்பன் மகனுக்காக கவலைப்படுகின்றான் மகனுடைய காரியங்களுக்காக கவலைப்படுகின்றான் கிட்ட வந்தது ஓடோடி போய் அவனை தழுவி முத்தம் செய் பண்ணி வைத்துக்கொண்டதான் குளித்திருக்க மாட்டான் பாசம் இருந்தாலும் ஆண்டவர் அவைகளை பொருடாக எடுக்காதபடி அவைத்து ஆண்டவர் நம்மை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் பிள்ளைகளுக்காக பெற்றோர் கவலைப்படுகின்றது போல நம்மிடத்தில் உள்ள சிற்சில குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு தான் அவர் பிரயாசப்படுகிறார்கள் அவர் நம்மை தள்ளி போடுவதற்கு விரும்பவே இல்லை பெற்றோர்கள் அருமையான கற்ற பிள்ளைகளை நமக்காக ஆண்டவர் கவலைப்படுகின்றவராக இருக்கின்றார் நமக்காக அவர் எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறார் ஒவ்வொரு காலவேளையிலும் ஆண்டு விடத்தில் ஜோம் என்னும் போது சபையினுடைய ஒவ்வொரு மக்களையும் சொல்லி சபையின ஒவ்ரு குடும்பங்களையும் சொல்லி அவரவர்களுடைய தேவைகளை என்னுடைய மனதில செலுத்தி அதற்காக நான் ஜபம் என்னது வணக்கம் ஒவ்வொரு நாள் ஜபத்திலையும் ஜபத்திலேயும் அங்கங்களை நினைவு இருந்த உடனே ஒவ்வொரு பேசும் அது வரும் ஆனால் இப்படி நினைவு இருந்து அவரவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் இந்த காலையில் நீர் விசாரிக்கிறவராயிருக்கிறீர்கள் விசாரிக்கிறீர்கள் காலையில் யார் யாருடைய பிரச்சனை என்ன யார் என்ன கவலைகள் இருக்கிறார்கள் அவரு எதிர்நோக்கு என்ன அதாவது பாரங்களை நிறைவேற்ற கட்டுரை பிள்ளைகளை நமக்காக கவலைப்படுகின்றவராக இருக்கிறார் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற விலகினத்தை குறித்து அவர் எண்ணமுடையவராக இருக்கின்றார் அதற்காக நாம் கவலைப்பட வேண்டாம் அவரவை அவைகளை அறிந்திருக்கின்றார் எஸ்ஐக்கியா ஜெவம் அடைகிறது போல நாம தேவ சோபத்தில் அந்த எஸ்ஐக்கு அவனுடைய ஜெவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் அந்த ஒரு குற்றமற்றவனாக இருந்து உனக்கு முன்பாக நீதி கேடு ஒன்றும் செய்யவில்லை என்பதை நீர் அறிவியல் பாவத்தினத்தினால் வந்தியை பாவரிக்கு செய்து மன்னிப்பு பெற்றவரை தான் மாறும் ஆனால் அது இல்லாமல் விசுவாச பரீட்சைகள் ஏற்படும் விசுவாச பரீட்சை மனிதர்களுக்கு ஏற்படுகிறது ஒன்று அவர்களை மாற்றுவதற்கு ஆண்டு போதுமான இந்த இசைக்கா இப்படி ஜபம் பண்ணினார் விண்ணப்பம் பண்ணினார் கர்த்தரத்தை கேட்டு அருளினா கேட்டு அவருக்கு உடனே பதிலும் அருளினா அவருடைய ஆசிரியர்களை கூட்டிக் கொடுத்தார் என்ன நாம் காணுகிறோம் ஹலோயா அருமையான கத்திரை பிள்ளைகளே தேவ சமுத்திரம் வந்திருக்கிறனா யார் என்று நாம் முதலாவது சரியாக புரிந்து அவரிடத்தில் நாம் அணுக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது ஒன்றிய மூன்றாம் அதிகாரம் முதலாவது நாம் ஒருவர் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதில் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதால் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெருதென்று பார்த்தார் அவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்பொழுது அழைக்கப்படுகிறோம் நமக்குள்ளே வந்திருக்கிற பரிசுத்தாவியானவர் அதாவது நமக்குள்ளே தேவன் பரிசுத்தாவியை தந்திருக்கிறபடியே நம்ம பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கின்றார் அதே என்று அழைக்கப்படுகிறோம் அன்பு எவ்வளவு பெரிதன்று பாருங்கள் என்று இறைவாக்கு சொல்கின்றது நாம் தேவ பிள்ளைகள் கத்ராய தேவன் அவருடைய பிள்ளைகளாக நம்மை அவர் மாற்றும் போது மகதேவ் கூப்பிடுகிறோம் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றிருக்கிற அப்படினால் அவர் நம்ம வைத்த அன்பு எவ்வளவு பெரித பாரு தூத்துக்குடியில ஒரு கம்பெனி ஓனருடைய மகன் சந்திக்கப்பட்டார் சபைக்கு வந்தார் அதனால் அவர்களுக்கு நாளை இந்த பிள்ளைகள் அந்த ஓனர் கம்பெனி அவ்வளோ பெரிய லா லாபத்தில் ஓடலை கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கொடுக்கிறார் அந்த சம்பளத்தை வாங்கி ஒரு கால கழித்து கொண்டு இருந்தார் இந்த இளைய சகோதரன் நம்முடைய சப விசுவாசி அப்பா அவர் அவரிடத்துல ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும்போது கத்தோடைய வார்த்தை எங்களுக்கு உண்டாச்சு அதை சொன்னோம் உங்களுடைய விவசாயி இப்போ மாதிரி கத்தரை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கணும் அப்படின்னு அப்ப அவர் சொன்னாரு அண்ணம் அண்ணாம இருக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவருக்கு அது எப்படி காரியமாச்சு நானும் அன்றாட வாழ்க்கை கிடைக்க முடியாமல் இருக்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார் ஆறு வருஷங்களுக்கு பிறகு மறுபடியும் கேட்டார் என்ன யா செய்யணும் அப்படின்னு நீங்க ஒப்புக் கொடுங்க அதை கம்பெனி உருவாக்க சொல்றீங்களே எப்படி நீங்க ஒப்பு கொடுங்க போராது கடவுளே நான் அதை செய்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க கடவுள் அந்த என்று சொன்ன சரி ஒப்புற இது தூத்துக்குடியில இந்த மீன் கம்பெனி நடத்தி கவர்மெண்ட் நடத்திய ஒரு கம்பெனி லாஸ் ஆகி ரொம்ப நாளா திடீர்ல போட்டாங்க இந்த கம்பெனி அதாவது பழையபடி லீஸ் டெண்டர் போகிறது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது அப்ப நம்ம பழையபடி வந்தார் வந்து இப்படி நீங்க உடனே போங்க அது எவ்வளவு ரேட்டான எவ்வளவு சொன்னாலும் சரி ஒப்புக்கொள்ளுங்க அப்படியே அவருக்கு கிடைத்தது என்ன பணத்துக்கு என்ன பண்ணுவது அதுக்கு வேண்டிய ஆலோசனை சொல்லப்பட்டது நம்முடைய சகோதரர்கள் சிலருடைய வீட்டினுடைய பத்திரங்கள் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஏற்பாடு பண்ணி கம்பெனி ரன் ஆயிட்டு லோய்யா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல நடந்த சம்பவம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி நடந்த சம்பவம் இந்த காரியம் நடந்தது கம்பெனி ஓடினது எல்லாரும் புது வருஷத்துக்கு இங்கே வள்ளியூருக்கு தான் வருவாங்க சரண்ட எல்லாருமே அறுப்பு கோட்டைக்கு எல்லாம் வருவாங்க அப்படி வரும்போது அவர் சொன்னார் கடவுளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன் அவர் தேவன் என்ற அறிவை நான் பெற்றுக் கொண்டேன் அப்படியால் அவர் சொல்கிறத நான் செய்ய ஒப்புக் கொடுத்தேன் ஒப்பு கொடுத்த இந்த கம்பெனி ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக என்னுடைய பழைய கம்பெனியோட மூலதனம் அதிகமாகி விட்டது தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சொன்னார் சொல்ல போறேன் மைமை உண்டாவதாக இப்படி ஆச்சு ஆசிர்வதிக்கப்படும் ரொம்ப பெருசாகிட்டார் பெருசாகிட்டார் நமக்குள்ள நாமளும் போக்குவரத்து வைக்கல நாம ஊழியர் பெருசாகிட்டு திடீரென்று அவருடைய பையன் அவரை இறந்து போயிட்டான் கேட்க போனோம் அவரை பார்க்க இப்போ ஒரு மாசம் ரெண்டு மாசம் அதனாலதான் கிடைக்கும் அவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் சும்மா பிசமாக எப்படி நாடு போறது வாரது தான் சொல்லு இப்படி நிறைய வேலையாளுக்கள் இங்கே நிறைய கார்கள் ஓடிக்கொண்டிருக்கேன் ஆ தேவனுக்கு மயுமே அப்போ அவரை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி தூத்துக்குடியில் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம் போன் பண்ணணும் போன் பண்ணுற போது அவர் சொன்னார் ஐயா இப்போ விடுறீங்க பத்து மணிக்கு பத்து மணிக்கு நாங்கள் எதிர்பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்தார் அவரை பார்க்க போனோம்னா வழியில் மூன்று இடத்துல செக்கிங் வாட்ச்மேன் இருக்காங்க கடந்துதான்க்க போனோம் அப்படிப்பட்ட சொல்லி வைத்து வருவாங்க அவர் இறங்கி கீழே வந்தார் பந்தியங்களை கூட்டிட்டு போனார் கூட்டிட்டு போய் பழைய காலத்து கதைகள் எல்லாம் பேசினார் அவரே பேசினார் நான் எப்படி இருந்தேன் எப்படி வந்தேன்னு வழியிற்கு வரும்போது இப்ப எப்படி இருக்கிறேன் பாருங்கள் எல்லாவற்றையும் காட்டுகிறேன் என்று அங்குடைய சிறப்பெல்லாம் காண்பித்தார் உள்ள ஹோட்டல் இருக்கிறது பெரிய அது பெரிய அப்போ நூற்று கணக்கான பேர் வேலை கம்பெனி அப்போ பார்த்து விட்டு பழைய ஆபீஸ்ல உட்கார்ந்தார் உட்கார்ந்துட்டு அன்று இல்லாமலே இருக்கும்போது கவலைப்பட்டு இப்படி பெருகி விட்டபடினால் அதை விட கவலை ஜாஸ்தியாக இருக்கிறது என்று சொன்னால் சொன்னார் கவலை மனிதன் சுமக்க முடியாது இறைவனுடைய அருள் வராதவர்கள் கவலைகள் வந்து தப்பித்துக் கொள்ள மாட்டார்கள் எல்லாம் சொன்னார் இவ்வளவு அவ்வளவு பெருசாக எனக்கு ஒரு நல்ல பையன் இறந்து விட்டான் இப்ப இருக்கிறவன் நிர்வாகம் நடத்த தகுதி இல்லாதவன் அது அப்படினால் நான் என்ன சிவன் இருக்கிறதுனால அதை கவலை போட்டான் அருமையான கத்துடைய பிள்ளைகளு ஒரு மனிதனுக்கு கவலை என்று சொல்வது இருக்கிறதுனாலே இல்லாமையினாலேயோ அல்ல இறைவனை அண்டிக் கொள்கிறவர்களே பாக்கிவார்கள் அவர்களுக்கு கவலை இறக்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது அவருடைய கவலைகளை விசாரிக்க ஒருவர் எவ்வளவு பெரிய வைத்திருந்தாலும் பாதுகாப்பா இருக்காது பாதுகாப்பா இருக்காது அவர்களை விசாரித்து ஆறுதல் படுத்தாது அண்டவராக தேவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்ட உடனே கவலை மலை போல் வந்தாலும் பனி போல மாறி விடுகிறது அல்லவா கற்றுப்பிள்ளைகளை இவைகள வாழ்க்கையில் அனுபவிக்கிற காரியங்கள் பணக்காரனுக்கு நிம்மதி இல்லை ஏழைக்கும் நிம்மதி இல்லை நம்முடைய எல்லாருக்கும் பாரம் உண்டு உலகத்தில் வாழ்கின்றவர்களுக்கு பாரத்தில் அந்த விடுதலை பெற ஒரே வழி இறைவன் கத்தராகி தேவனை ஏற்றுக்கொள்கிறத ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் பாரத்தை அவர் மேலே அனுதனமும் நம்முடைய கடமைகள் அம்சமானால் நமக்கு ஆறுதலாக இருக்கும் இல்லையிலோயா இல்லையிலோயா இந்த நாட்களே கத்தர் நமக்கு சொல்கிற ஆலோசனை பாரத்தை வைத்துவிடுங்கள் பரிசுத்தாவது என்று சொல்கிறார் உங்களுடைய பாரத்தை அவர் மேல் வைத்து என்று சொல்லுகிறார் பாரங்களை அவர் மேல் வைத்து விடும் எழுத்தை சுமக்க வேண்டாம் ஆலையை திறந்து பாறத்தை நினைத்து முகத்தை தொங்கப்போட்டு கொண்டு இருக்க வேண்டாம் முகத்துல துணியை போட்டு மூடிக்கொண்டு கமந்து கொண்டே இருக்க வேண்டாம் மலர்ந்த முகமாய் நிமிர்ந்த முகமாய் இருந்து ஆண்டோட வார்த்தையை கேட்போம் பிரசரத்தை பார்ப்போம் தேவனுக்கு மயுமதாக அருமையான கற்றுப்பிள்ளைகளை நம்முடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து நம்மை விசாரிக்க ஒருவர் மனதில் வைத்து வீட்டுல ஒரு நாள் தானே ரஷ்டப்பட்டிருக்கிறேன் டவுன் டேராடு பக்கத்துல கிளைமேட் டவுன் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல மில்டரி கேம்ப் அங்கேதான் இருக்குது கொடிய பணிபெய்கிற இடம் அங்கே நாங்கள் ஊழியத்துக்கு சென்றிருந்தோம் அந்த ஊழியத்தை முடித்து விட்டு புறப்பட்டோம் அப்போ மக்கள் சொன்னார்கள் என்பதில் பஸ் கிடையாது குளிரில் நம்மளுக்கு போக முடியாதுன்னு சொன்னார்கள் எங்களுக்கு காலையில் அங்கேருந்து ஊழித்துக்கு போகணும் டேரா கிளம்பில் இருந்து டேரானுக்கு நாங்கள் வரணும் அப்போ கூட வந்தவர் சொன்னார் ஏன் லாரி வரும் மறுத்து சொன்னார் அப்படியே நாங்கள் வந்தோம் ஒரு லாரி காரணம் அந்த குளிரில் போட்டமானன் நடந்தோம் பாஸ் கொஞ்சம் விலகினாயிட்டு அவங்க கிடவுடத்தில் கேட்டிருக்காங்க நாங்கள் கொஞ்சம் வேகமாக நடக்கிறவங்க மதுவாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ பாஸ்ஸு பாஸ் ஆண்டு விட்டு கேட்டிருக்கிறாங்க குளர்ல எங்களை நினை விட்டு நாளை காலையில ஊழியத்துக்கு போகணுமே என்று நானும் உங்களோடு கூட இந்த குளிரில் நனைந்து விட்டு தானே வருகிறேன் என்று சொன்னார் அந்த சத்தத்தை கேட்ட உடனே உடம்புல சூடு ஏறி வேகமா எங்களை கிராஸ் பண்ணி போகிறத நாங்கள் பார்த்தோம் அந்த தைரியம் அவர் விசாரிக்கிறார் அவர் குளிர நமக்கு அனலா இருப்பார் அனலிலும் குளிராக இருப்பார் எத்தனை நடக்கும் போது மேலே அதற்கு ஒரு கொடை பிடிக்கிறது போல மேகத்தை அனுப்புகின்றார் அனுப்பிய பாதுகாக்கிறார்கள் எத்தனை தடவை அனுபவித்திருக்கின்றோம் உஷ்ணத்திலே வடி இறங்கி போவதற்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார் செய்தி சொல்லிவிட்டுவார்கள் என்று அப்ப நம்ம கடையும் கிடையாது நான் ஊழியத்துக்கு வெயில் நிலை நடந்து போகிற காலத்திலேயும் நேர ஒரு மேகம் கொடைப்பிடிக்கிறது மாதிரி வரும் அப்படினால அருமையான கற்றடை பிள்ளைகளை அவர் ஜாரிக்கிறவர் நமக்கு உதவி செய்கின்றவன் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பயப்படாது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் கவலை வரும் கவலைப்படாதே என்று சொல்லி இருக்கிறார் நான் கூட இருக்கிறேன் என்கிற வாக்கு நம்மை பார்த்து சொல்லுகிற அப்படின்னால ஆண்டவரை சொல்லிக்கிறேன் அருமையான கத்திரப்பிள்ளைகளே நம்முடைய கவலைகள் துக்கங்கள் எல்லாம் கண்ணீரெல்லாம் கழிப்பாக மாறக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மையமை உண்டாவதாக கருத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிற ஆண்டவர் வசனத்தை கேட்கின்ற அருமையானவர்களே ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் உங்கள் கவலைகள் எல்லாம் அவருமேல் வைத்துவிடுங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் ஆட்கொள்ளும் என்று இறைவாக்கு சொல்லுகிறதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் இன்று இந்த வார்த்தை இப்படிப்பட்ட அநேகருக்கு இது ஊன்று அவர்களுக்கு அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சரியான வழிகாட்டியாக இருக்கிறது என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன் கருத்து நந்தரணமாகவே செய்வாராக கடந்த வாரத்திலேயும் கூட ரெண்டு பேரும் திருப்பூர்லிருந்து ஒருவரும் மூணாரிலிருந்து ஒருவரும் பேசுகிறார் இந்த வார்த்தையினால் நான் தேற்றப்பட்டேன் என்று இளையலுயா சிங்கப்பூர்லேருந்து ஒருவர் பொன் பண்ணுகிறார் நான் லீவ் போட்டுவிட்டு பார்க்க ஒரு வாரத்துக்குள்ளாக வருகிறேன் என்று சொல்கின்றார் ஆனால் அப்படினால இது தேவ வாக்கு எத்தனை பேருக்கு இது தேவையோ அத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த வார்த்தை கிரியேட் செய்வதாக வேலையில தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கவலைப்படாதீர்கள் நம்மை விசாரிக்கிற ஒரு இருக்கிறார் என்று நாம் யாரும் எண்ணிவிடக்கூடாது நமக்கு எந்த உதவியும் என்று யாரும் சங்கடப்பட கர்த்தர் இருக்கிறார் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று விசாரிக்கிறார் பாரத்தை அவர் மேல் வைத்து என்று சொல்லுவோம் கர்த்தர் நம்மை ஆசிரமிப்பார் மேற்கொண்டு நீங்கள் சத்தியத்தை அறிய விரும்பினால் எப்பொழுது வேண்டுமானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி புதிய மூன்று பார் இருநூற்றி நாற்பத்தி எட்டு ஏ தெற்கு சானல் கரை ஷாலே நகர் அனந்தன் நகர் போஸ்ட் நாகர்கோவில் ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் எங்களது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஆறு உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்